வணக்கம் நற்றினை நேயர்களே நாள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. இருபத்தி ஒன்பது டிசம்பர் 2018 அன்று உஸ்மான் புயல் தாக்கிய நாடு பிலிப்பைன்ஸ் ஆகும் 2. தேசிய சர்க்கரை நிறுவனம் அமைந்துள்ள கான்பூர் ஆகும் மூன்று தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நீதியரசர் ஏ கே சிக்ரி ஆவார் நான்கு இரண்டாயிரத்தி ஜனவரி 14 மற்றும் 15 ஆகிய தினங்களில் இந்தஸ் உணவு கூடுக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற இடம் கிரேட்டர் நொய்டா உத்தரப்பிரதேசம் ஆகும் இனி இன்றைய கேள்விகள் 1. பிள்ளைகள் தங்கள் வருமானத்தில் 5 முதல் 10 சதவிகிதம் வரை பெற்றோர்களின் வங்கி கணக்கில் செலுத்துவதை கட்டாயமாக்கும் சட்டத்தை இயற்றியுள்ள நாடு எது 2. பழங்கால இந்து மத தளமான பஞ்சதீர்த்தத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ள நாடு எது மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி பதினெட்டில் எந்த நாட்டிலிருந்து எண்ணெய் கொள்முதலின் போது இந்திய ரூபாயை கொண்டு செய்யப்படும் பண பரிமாற்றங்களின் மீதான வரிக்கு இந்தியா அரசு விளக்கு வழங்கியுள்ளது நான்கு இந்தியாவில் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள முதல் நபர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்